சிவசாச்சாரியமியமாதியேருபரம்பராமராலயம் கருணாலயம் நகவரம் லோக்கம் சங்கராச்சாரியம் शवरायन शूद्रपाश्यतौ वंदे बगवंत सुपृपन हुकार स्स्वंत वै ऋकार अंत गुर दीये ईश्वर गुररात्मे मूर्तिदिभा व्योमवत्वेहाय देवा தஷிணா மூத்த ஓ பதிரங்கே சூணுமே பதிரம் பிஜாங்க துஷு வகும் சூேம்தையா ஸ்வந்திரோ வவ ओम शांति शांति ओम விஷவே அரிஷனேமிகஸ்பம் नमः வோரு ओम இரண்டாவது முண்டகம் முதல் கண்டம் முதல் மந்திரம் தியம் எதா சுதி விஷ்புலிங்க சகிரபந்தூ தராமே திர சைவா திவ் ஹியமூபா யோ யஜ அப்பிரா பிராணோ ஹியமான சுப்பிரஹாம் ஹியராத் பரதப்பரே சோ இந்த உபனிஷத் என்ன பண்றதுன்னா உபனிஷத்து மந்திரம் இங்க சிருஷ்டி கிரமத்தை பத்தி சிருஷ்டியை பத்தி பேசிட்டு இருக்கு சிருஷ்டினா மேல உட்காந்து சிருஷ்டி ஹோல் பிரபஞ்சம் எப்படி வந்தது சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே உபனிஷத்து வேதம் இதை பத்தின விஷயத்தை சொல்றது ஓகே சிருஷ்டி கிரமத்தை பத்தி சொல்லுங்க அதுதான் இங்க முண்டக்க உபநேஷத்துல படிக்க போறோன்னு சொன்னோம் இதுல பஸ்ட் மந்திரம் வந்து தடஸ்த லட்சணம் செகண்ட் மந்திரம் வந்து சொரூப லட்சணம் பிரம்மத்தனுடைய தடஸ்த லட்சணம் பிரம்மத்தனுடைய லட்சணம் ஓகே இதுல வந்து நம்ம வந்து முதல் மந்திரத்தில் வந்து மாயையுடன் கூடிய பிரம்மனை சொன்னார் இந்த உபநிஷத்தின சொல்லிச்சு மாயையுடன் கூடிய பிரம்மன் செகண்ட் மந்திரம் மாயை நீக்கின பிரம்மன் சுத்த பிரம்மன் அது பிரம்மத்தினுடைய நேச்சர் சொரூபம் பிரம்ம லட்சணம் செகண்ட் மந்திரால சொல்லப்பட்டது முதல் மந்திர சொன்னது வந்து மாயையோட கூடிய அது எப்படி வந்து இந்த உபாதான காரணமாக இருக்கிறது இந்த சிருஷ்டிக்கு பிரம்மன் எப்படி வந்து மெட்டீரியல் காஸ்டா இருக்கிறது அப்படி அந்த விஷயத்தை பத்தி பேசினது ஓகே செகண்ட் மந்த்ரா வந்து அந்த பிரம்மன் இதுக்கு அப்பாற்பட்டு எப்படி சொரூப லட்சணத்தை பத்தி பேசுவது அதனால லாஸ்ட் டைம் நம்ம நம்ம எடுத்துட்டது பிரம்ம லட்சணம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மந்த்ரா அப்படின்னு சொன்னோம் அந்த மந்திரா எப்படி இருக்கிறது பிரம்மஸ்வரூபம் எப்படி இருக்கிறது பிரம்ம லட்சணம் நேச்சர் ஆஃப் பிரம்மன் எப்படி அப்படின்னா நம்பர் ஒன் திவ்யகா அப்படி உபநேஷ சொன்ன திவ்யாகனா ஸ்வயம் பிரகாச சைத்தன்ய சுரூபகா ஆத்ம சைத்தன்ய சொரூபகா சைத்தன்ய சொரூபம் திவ்யம் சுருக்கமா இன் ஷார்ட்யம் அமூர்த்தகா பிரம்மன் எப்படிப்பட்டது அமூர்த்தகா ரூபமற்றது உருவமற்றது அது வார்த்தையை என்ன பார்த்தோம் சர்வகதா அப்படி பார்த்தோம் சரி அந்த பிரம்மன் எப்படிப்பட்டது பாக்யம் அபயந்திர அது உள்ளேயும் இருக்கிறது வெளியேயும் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் விவசாய எங்கும் உள்ளது பிரம்மன் தான் எங்கும் உள்ளது பிரம்மன் அஜகா அஜகிறது பிறப்பட்டது அனாதி அது வந்து ஸ்தூல சரீ சரீரம் ரகிதஹா ஸ்தூல சரீரம் பிரம்மத்துக்கு கிடையாது ஓகே அஜகா அப்ராணகா அமனாகா அந்த பிரம்மனுக்கு சூட்சம சரீரமும் கிடையாது சுப்ரகா அந்த பிரம்மனுக்கு காரண சரீரமும் கிடையாது ஓகே ரூபமற்றது ஸ்தூல சரீரம் கிடையாது சூட்சம சரீரம் கிடையாது காரண சரீரம் கிடையாது அது உள்ளேயம் இருக்கிறது வெள்ளியம் இருக்கிறது சர்வ எங்கும் இருக்கிறது அது ஆத்ம சைத்தன்யமாக இருக்கிறது அந்த பிரம்மன் இது பிரம்ம லட்சணத்தை வந்து நமக்கு புரியாத லட்சணத்தை போன வாரம் டீட்டெயிலாக படித்தோம் ஓகே எல்லாரும் முகமும் ஒரு மேல சுருக்க ஏறி கீழே இறங்கிடுத்து அதை பார்த்தேன் அதனால கடைசியில் ஒரு வார்த்தையை படித்தோம் அதுல இப்ப நம்ம பார்க்கணும் இந்த பிரம்மன் நிர்குணம் குரு சுருக்கமா நினை வச்சுக்கணும்னா என்ன செய்யணும் இந்த பிரம்மன் நிர்குணகா அசங்ககா நிர்விகாரி அனந்தா ஓகே அப்படி உள்ளப்பட்ட பிரம்மன் கடைசியா என்ன உபநிஷத்து பேசினதுன்னா அக்ஷரா பரதகா பரகா உபனிஷத்தோட செகண்ட் மந்த்ரால லாஸ்ட் வரியில என்ன சொல்றது அக்ஷரா இங்க வந்து அக்ஷராத் என்றது மாயையை குறிக்கிறது மாயை பரதா அப்படின்னு மேலானது மாயை மேலானது மாயை மேலானது எதைவிட மேலானது இந்த ஹோல் சிருஷ்டி வந்து மாயினால படைக்கப்பட்டது இதுக்கு சப்டன் என்ன மாயை அதனால இந்த ஜகத்தை விட யூனிவர்ஸ் விட பெருசு இந்த மாயை பரகா ஒரு கடைசி வார்த்தைக்கு அது பிரம்மனை குறிக்கிறது மேலானது இந்த மாயை காட்டிலும் மேலானது பிரம்மன் ஆக இந்த நம்ம பார்த்து அனுபவிச்சிருக்க இந்த படைப்பு அனைத்துக்கும் மேலானது மாயா வை பிகாஸ் அந்த மாயிலிருந்து தான் இவ்வளவு தோன்றியது ஓகே உனக்கு வந்து நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா உன்னை விட நான் மேலானவன் எனக்கு மேல ஒருத்தர் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தான் அவர் மேலானவர் புரியுதா நேச்சுரல் தானே அதனால மாயையிலிருந்து வெளிவந்த இந்த சிருஷ்டிக்கு மேலானது மாயை அதனால இந்த மாயைக்கு மேலானது பரபிரம் அந்த பிரம்மஸ்வரூபம் சரி இப்ப சிருஷ்டிக்கு போறதுக்கு முன்னாடி மாயக்கும் பிரம்மத்துக்கும் உள்ள சம்பந்தம் தெரியும் முதல்ல உனக்க எனக்கு என்ன சம்பந்தம் சொல்லுடா இந்த சும்மா பேசிட்டு இருக்க என்ன உனக்க சம்பந்தம் இப்படி சண்டையில வரும்போது பேசுறான் இதுதான் உபரிச்சது வேதாந்த டீச்சும் கூட முதல்ல சம்பந்தம் தெரியணும் தெரியணும் அப்போ மாயை தான் யூனிவர்ஸ் வர்றதுக்கு அதனுடைய ஓகே ஓகே சயின்ஸ் பத்தின விஷயத்தை லாஸ்ட் வீக் டீட்டெயில் படிச்சோம் அதனால்தான் மண்ட கொஞ்சம் காஞ்சி போயிருக்கும் அது எப்படி வந்து மேட்டர் மேட்டர் வந்தது கான்சியஸ் எப்படி வந்தது அப்போ எனர்ஜி எனர்ஜி தான் மேட்ரா மாறி இருக்கிறது மேர்ஜியா மாற்றிருக்கிறது அதெல்லாம் டீட்டெயிலா பார்த்தோம் அந்த மாதிரி வேதாந்த திருஷ்டியில எப்படி இருக்கு அப்படின்னா இந்த ஹோல் பிரபஞ்சமும் இருக்கிறது ஓகே மெட்டீரியல் காஸ்ட் என்ன மாயா அப்ப அந்த பிரம்மத்திலிருந்து மாயை தோன்றினதுன்னா அந்த பிரம்மத்துக்கும் மாயைக்கும் என்ன சம்பந்தம் அப்போ நம்ம இங்க என்ன சொல்றோம் மாயையிலிருந்து தோன்று ஹோல் யூனிவர்ஸ் மாயில தோன்றுனா பிரம்மன் ஒரு வஸ்து இருக்கிறது மாயைன்னு இன்னொரு வஸ்து இருக்கிறது அப்ப ரெண்டு வஸ்து இருக்கிறது ஏன்னா மாயையிலிருந்து ஹோல் யூனிவர்ஸ் வந்திருக்கிறது அது அப்புறம் வந்து பிரம்மன் ஒரு வஸ்து இருக்கிறது அப்படி ரெண்டு வஸ்து வாங்கிச்சுன்னா அப்படி சொல்ல முடியும் சரி அது வந்து சம்பந்தம் கரெக்டா இருக்குமா அப்படின்னா இந்த சாஸ்திரம் என்ன சொல்றது பிரம்மத்தை பத்தி வர்ணிக்கும் போது அது ஏக்ககா அது அத்வித்தீயம் அத்வைத்தம் பிரம்மன் அதுக்கப்புறம் என்ன சொல்றது அனந்தகா சொல்றது அனந்தகா என்னது எல்லாமாக பூர்ணமாக இருக்கிறது பிரம்மன் எல்லாமாக பூர்ணமாக இருப்பது பிரம்மன் அப்படி சொன்னா அதுல இருந்து என்ன தெரியுது மாயான்னு ஒண்ணு இருந்ததுன்னா அப்போ மாயா மைனஸ் பிரம்மன் ஆயிடும் கரெக்ட் தானே ஒண்ணு ஆக்கிரமிச்சதுன்னா ஆக்கிரமிச்சதுல இருந்து மைனஸ் தான் பிரம்மன் அப்ப அப்ப பிரம்மனுக்கு ஹானி வந்துடும் கரெக்ட் இல்ல இப்போ மாயா வஸ்துனால்தான் இவ்வளவு பிரம்மமும் இந்த படைச்சது அப்ப மாயா ஒரு வஸ்து இருக்கணும்னு சொன்னா ரெண்டாவது வஸ்து இருக்குன்னு சொன்னா என்ன தோஷம் வந்துடுது என்ன தோஷம் வந்துடுதுன்னா பிரம்மன் வேற மாயா வேற சொன்னா மாயை பிளேஸ் பிளேஸ் மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறது பிரம்மன் ஆயிடம் அப்ப அனந்தம் அப்படின்னு எது சாஸ்திரம் சொல்றது சாஸ்திரத்துக்கு ஹானி வந்துடும் சாஸ்திரத்துக்கு விரோதமாயிடும் அந்த விஷயம் அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது மாயா ஒரு வஸ்து அப்படி ஒரு வஸ்து இல்லை அப்படின்னு நிரூபணமாகிறது இப்ப நான் என்ன சொன்னேன் இந்த மாயையில இருந்தா பிரபஞ்சம் வந்ததுன்னு சொன்னேன் அப்ப மாயேன்னு ஒரு வஸ்து இருக்கிறது பிரம்மன் ஒரு வஸ்து இருக்குன்னு சொன்னா அந்த பிரம்மன் அனந்தம் பூர்ணம் சொன்னா மாயை ஒண்ணு இருக்கக்கூடாது இரண்டாவது வஸ்து இருக்கணும் ஓகே இப்படி வச்சுக்கலாமே எப்படி வச்சுக்கலாம் இந்த பிரம்மத்தினுடைய ஒரு அங்கமா வச்சுக்கலாமே ஒரு பார்ட் ஆஃப் த பிரமன் நமக்கு கை கால எல்லாம் சேர்ந்து எப்படி இருக்கிறதோ பாடி பார்ட் இருக்கிறதோ அது போல இந்த பிரம்மனுக்கு ஒரு பார்ட் மாயை அப்படி வச்சுக்கலாமே வச்சுண்டா சௌரிய வச்சுக்கலாம் ஆனா தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் மாற்றம் தெரிவதுண்டோ மாற்றம் தெரிவதுண்டோன்னு சொல்றதுல என்ன இருக்கிறது மாற்றம் இருக்கு தெரியாதுன்னு அர்த்தம் அந்த பாட்டோட துணி என்னன்னா மாற்றம் இருந்தாலும் தெரியலை அப்ப உன் அங்கத்திலே குறை இருந்தாலும் இது இல்லைன்னா அப்படி ஒரு பாட்டு பியூட்டிஃபுல் சாங் அது நல்ல சாங் இப்போ இதுக்கு அங்கத்துல பிரம்மன் மாயை ஒரு அங்கமா இருந்தா அந்த மாயில் இருக்கிற குறைகள் மாறுபாடுகள்லாம் என்ன ஆகும் பிரம்மனுக்கு வந்து சேர்ந்துடும் தோஷம் வந்துடும் அகெயின் அப்போ இது அங்கமும் ஆகாது பார்ட் ஆஃப் த பிரமனும் ஆகாது மாய என்னைய இது அப்ப இந்த பிரம்மனுக்கும் மாயைக்கு என்னதான் சம்பந்தம் இருக்கும் இந்த இந்த மா இந்த மாயில இருந்த வந்ததுன்னு சொல்றோம் அப்ப இந்த மாயை இரண்டாவது வஸ்துவா இருந்தா இது பிரச்சனை ஆயிடும் பிரம்மத்தருடைய பார்ட்டா அங்கமான அதுவும் கிடையாது அப்ப என்ன சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னு நமக்கு இந்த சம்பந்தத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் இனி வரக்கூடிய மந்திரத்தில் வரக்கூடிய விஷயங்கள் புரியும் அத்வைத்தம் நான் என்னன்னு சித்திக்கும் அந்த பிரம்மத்துக்கும் எனக்கும் உள்ள சம்பந்தம் அதுக்கப்புறம் பின்னாடி புரிய வரும் இது ரொம்ப கீ பாயிண்டான விஷயம் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா மாயை வந்து பிரம்மத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா என்னுக்கும் எனக்கும் என்னுடைய நிழலுக்கும் உள்ள சம்பந்தம் எனக்கும் என்னுடைய நிழல் இருக்கு ஷேடோ அதுக்கும் உள்ள சம்பந்தம் என்னுடைய நிழல் இருக்க அந்த நிழல் முதல் விஷயம் என்ன சார்ந்திருக்கிறது நான் இல்லைன்னா நிழல் கிடையாது கரெக்ட் தானே ஓகே நான் இல்லைன்னா நிழல் கிடையாது நிழல் என்ன சார்ந்திருக்கிறது நம்பர் ஒன் நம்பர் டூ நான் நிழலை சார்ந்த இல்லை கரெக்ட் தானே நிழல் இல்லாம நான் இருக்க முடியும் நம்பர் டூ நம்பர் த்ரீ நிழல்ல என்னெல்லாம் மாறுதல் வருதோ அதனால நான் பாதிக்க மாட்டேன் எப்படி வரும் அந்த வெளிச்சத்தை பொறுத்து நம்ம நடந்து போகும்போதே அந்த உருவம் நிழல் வந்து பெருசாகும் திருப்பி லைட்டு பின்னாடி போக போக என்ன ஆகும்னா நிழல் சின்னதா ஆயிட்டு இருக்கும் இருக்கும் நம்ம நடந்து போக போக போக அந்த நிழல் மாறின்றே இருக்கும் அப்போ அதனுடைய மாறுதல் எனக்கு பாதிக்காது கரெக்டா நெக்ஸ்ட் பாயிண்ட் நான் நடந்து போயிட்டு இருக்கும்போதே அந்த நிழல்ல ஒருத்தன் கார் ஏத்திட்டான்னு வச்சுக்கோம் கத்துவேறி போச்சு பாதிக்கப்பட மாட்டேன் என்ன எந்த விதத்திலையும் தாக்காது அதுபோல பிரம்மத்துக்கும் மாயைக்கும் உள்ள சம்பந்தம் எனக்கும் என் நிழலுக்கும் உள்ள சம்பந்தம் மாதிரி ஓகே அப்போ அதனாலதான் மாயாவுக்கு இன்னொரு பேரு சாயான்னு பேரு சாயா சாயா சாயா பாட்டு கேட்டு கரெக்டு தான் அது சாயா சாய் குடி இல்லை அந்த சாயில இது சாயா சாயானா நிழல் ஓகே சோ நிழல் அப்போ இந்த நிழல் இருக்கோ எது ஒண்ணு இன்னொன்னு சார்ந்து இருக்கிறதோ தன்னுடைய சொந்த இருப்பில் இல்லாம இருந்து இன்னொருத்தை சார்ந்து இருக்கிறதோ அது வந்து சத்தியம் கிடையாது அதுக்கு பேரு டெக்னிக்கல் நேம் வந்து மித்யா எது எதையும் சார்ந்து இல்லாம தன்னுடைய இருப்பிலேயே இருந்து கொண்டிருக்கிறதோ பேரு சத்தியம் ஓகே அப்போ இந்த நழல் வந்து சார்ந்திருக்கிறது நான் நழலை சார்ந்து இல்லை நான் இண்டிபெண்ட் அது டிபெண்ட் எது ஒண்ணு டிபெண்டா இருக்கிறதோ அதுக்கு பேரு மித்யா எது ஒன்று இன்டிபெண்டா இருக்கிறதோ அதுக்கு பேரு சத்தியா ஓகே அப்ப பிரம்மன் மாயை சார்ந்த மாயை பிரம்மனை சார்ந்திருக்கிறது எனவே பிரம்மன் சத்தியம் மாயை மித்யா அப்போ என்ன சம்பந்தம் இருக்கிறது பிரம்மத்துக்கும் மாயைக்கு என்ன சம்பந்தம் சத்திய மித்யா சம்பந்தம் சத்தியமித்யா சம்பந்தம் தான் இருக்கிறது அப்போ சோ இந்த சத்தியமித்யா சொல்லக்கூடிய சம்பந்தம் இது சிருஷ்டி வந்திருக்கிறது பானை சிருஷ்டி செய்யப்பட்டது இந்த சிருஷ்டி பானை சோ எதுல மண்ணிலிருந்து செய்யப்பட்டது களிமண்ணிலிருந்து இந்த சிருஷ்டி உருவானது இந்த சிருஷ்டி உருவாச்ச இதுக்கு பானைக்கு எவ்வளவு வெயிட்டு பானைக்கு எவ்வளவு வெயிட்டு ரெண்டு ரூபம் சொல்றேன் ரெண்டு வஸ்து சொல்றேன் களிமன் பானை துவைத்தமா சொல்றேன் நான் சொல்றது துவைத்தமா இருக்கிறது இருக்கிறது அத்வைத்தமா இருக்கிறது ஏன் பானைக்கு வெயிட் கிடையாது பானைக்கு சபஸ்டண்ட் கிடையாது நம்பர் டூ ஓகே அதனால இந்த பானைக்கு சபஸ்டண்ட் இல்லாத பானை வெயிட்லஸ் பானை எஸ் கிடையாது பானைக்கு எக்ஸிஸ்டன் கிடையாது இருப்பு கிடையாது எப்படி சொல்ற இருக்கிறது பாட் அஸ்தி சொல்லாம எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறது கண்டினியூஸ் இருக்கிறது ஆனா இதுல இருந்து இந்த பானையிலிருந்து களிமண்ணிருந்து களிமண் எடுத்துட்டா மிஞ்சின் இருக்கிறது என்ன ஒண்ணும் கிடையாது எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது அப்போ இந்த வெயிட் இருக்க வெயிட் இருக்க பானைக்கு வெயிட் இருக்க களிமண் எடுத்துட்டு வச்சுக்கோ பானைக்கு வெயிட் கிடையாது வராதே களிமண் எடுத்துட்டு வச்சுக்கோ அதுக்கு சபஸ்டன் கிடையாது ஓகே அப்போ களிமண் இருக்கிற வரைக்கும் இது என்ஜாய் பண்றது இதனுடைய ஷேப் இதனுடைய வெயிட் எல்லாமே எதனுடையது களிமண் இது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பானை களிமண் மேல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது ஓகே களிமண் மேல பானை ஏற்றி வைக்க கரெக்ட் தானே களிமண் மேல பானை ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்ப பானைன்னு சொல்றது விஷயம் என்ன அப்படின்னா நாம ரூப கர்ம நாம ரூப கர்ம இதுக்கு ஒரு நேம் இருக்கிறது இதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கிறது இது ஒரு யூசேஜ் கர்மா இருக்கிறது களிமண்ல போய் தண்ணி எடுத்துட்டு வர முடியாது பானையில தான் எடுத்துட்டு வர முடியும் கர்மா இருக்கிறது அப்போ நாம ரூப கர்ம பங்கன் இருக்கு நேம் அண்ட் அண்ட் பங்க அதோ பிரம்மத்துக்கும் இந்த மாயைக்குள்ள சம்பந்தம் என்னன்னா களிமண்ணுக்கும் பானைக்குள்ள சம்பந்தம் தங்கத்துக்கும் ஆபரணத்துக்குள்ள சம்பந்தம் ஓகே அதனால எப்படி சம்பந்தம் நம்ம என்ன சொல்றோம் கிளே பாட் அப்படி சொல்றோம் கோல்டு செயின் சொல்றோம் அதான் இங்க தப்புன்னு சொல்றோம் அத கொஞ்சம் மாத்தி போட்டா நீ பேசுறது ரைட் கிளே பாட்டு கிடையாது கிளே கோல்டு செயின் கிடையாது செயின் கோல்டு அப்படி மாத்திட்டா ஓல் வேதாந்த ஓவர் ஓகே என்னது சிம்பிள் நம்ம சொல்றோம் இதெல்லாம் இப்ப அதே மாதிரி இந்த பிரம்மன் ஜகத்து இருக்க ஜகத்து பிரம்மன் அப்படின்னு மாத்திரம் இந்த ஹோல் ஜகத்து பிரம்மன் ஓகே ஹோல் ஜகத்து பிரம்மன் தான் என்ன அர்த்தம் இந்த பாட்டு நாம ரூப பங்க்ஷன் இந்த யூனிவர்ஸ் ஒன்லி நேம் ஃபார்ம் பங்க்ஷன் கர்மா அதுக்கு வெயிட்லெஸ் கிடையாது ஒன்னும் கிடையாது புக் இதெல்லாம் வச்சிருக்கீங்களா கூட இதுக்கு ஒண்ணு கிடையாது சத்தியம் உட்டு இந்த டேபிள் என்ற நேம் அண்ட்ஷன் அதுயா இது புரிஞ்சு அப்போ பிரம்மன் இருக்கிறது அது வந்து சத்தியம் மாயினால உருவாக்கப்பட்ட இந்த ஹோல் யூனிவர்ஸ் இருக்க அதுக்கு பேரு மித்தியா ஏ சுதந்திரமாக எது செயல்படுறதோ சுதந்திரமாக இருக்கிறது எதுவோ அதுக்கு பேரு சத்தியம் எது ஒன்று சார்ந்து இருக்கிறதோ அதற்கு பேரு மித்யா எது சுதந்திரம் தது சத்தியம் எது சுதந்திரம் தது சத்தியம் எது பரதந்திரம் தது மித்யாம் எது பரதந்திரம் தியா அப்ப பிரம்மன் சத்தியம் இந்த ஜகத்து மாயா சுரூபம் பரதந்திரம் டிபெண்ட் சார்ந்துள்ளது ஓகே அதனால சத்தியத்துக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறது இந்த மித்யாவுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது கிடையாது கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம் யூனிவர்ஸுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது சத்தியத்தும் கிடையாது ஓகே அதுல இருந்து என்ன சொல்ல வரீங்க உங்க மாமியார் சொல்ற வார்த்தை சத்தியம் கிடையாது பாசு சொல்றது சத்தியம் கிடையாது அங்க மாத்திர சத்தியமாயிடும் புரியல நமக்கு வேண்டியவங்களோ சம்பந்தப்பட்டவங்களோ எங்க நியர் தியர் இருக்காங்களோ புழக்கத்தில் இருக்கீங்களோ அங்க சொல்ற வார்த்தையெல்லாம் எப்படி இருக்கு சத்தியமா வச்சு அதை பூட்டி பூட்டி மனசுல வச்சு நொந்து நொந்து நூலாகிறீங்கள அதை எடுக்க சொல்றது உபநிஷத்து இப்ப புரியுது சத்தியமித்தியா எல்லாம் பார்த்தாலும் காலையில சத்தியமித்தியா சொல்றீங்க மத்தியான சத்தியமித்தியா சொல்றீங்க எதுக்கு நீங்க திருப்பி திருப்பி இவளுக்கு கிளாஸ் கேட்டு மறுநாளே காலம்பர போய் என்ன என்ன வார்த்தை திட்டான் தெரியுமா சத்திய புத்தி எடுக்கவே இல்லையா சத்தியமா நினைக்கிற ஓகே நீ வந்து துவைத்தியா இருக்கையடுதோ இந்த உலகம் சத்தியம் நினைக்கிறேன் நீ அசத்தியம் நினைக்கிற மித்தியான்னு நினைக்கிற அங்கதான் இதை பண்ற வரைக்கும் சொல்லிட்டு இருப்போம் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் சொல்லிட்டு அது வரைக்கும் நீ கிளாஸுக்கு வந்து எப்ப கிளாஸ் நின்னு அகம் சத்தியம் பிரபஞ்சம் அனைத்தும் மித்யா ஆல் ரிலேஷன்ஷிப் மித்தியா இவர் பாடி மித்தியம் இவர் மைண்ட் மித்யாம் மித்யா மைண்ட் என்ன எப்படி தொந்தரவு பண்ணும் எப்படி தொந்தரவு பண்ணும் இல்லையா என்ன தொந்தரவு பண்றது பாரு டிஸ்டர்ப் ஆகிறது பாரு இந்த மைண்ட் டிஸ்டர்ப் ஆக இந்த அதனால கிளாஸுக்கு திருப்பி வரணும்னு நடத்தோம் புரியுதுல திரும்ப திரும்ப வரணும் திரும்ப திரும்ப ஏன் வரணும் நாங்க அங்க மைண்டையும் பாடியும் ஜகத்தையும் சத்தியமா நினைச்சு இருக்கேன் அது இல்ல ஷிஃப்ட் பண்ற வரைக்கும் நான் வந்து இருக்கணும் அது வந்து உபநிஷம் ஒரு ஒரே விஷயத்தை உபனிஷத்தை எல்லா உபனிஷம் சப்ஜெக்ட் மேட்டர் எந்த உபனிஷத்து படிச்சாலும் நமக்கு தான் எப்படி போட்டாலும் இந்த சத்தியத்தை மித்தியாவும் சத்தியம் வச்சுருக்குமே அதனால பண்ற வரைக்கும் இது நடத்தணும் அதனால நிழல் நான் நிழல் ரெண்டு வஸ்து சொல்றோம் ஆனா ஏக்க வஸ்துவா இருக்கு அத்வைத்தியமா ஓகே கலிமன் பானை சொல்றோம் ரெண்டு வஸ்து சொல்றோம் விவகாரத்துல உண்மையில ஆராய்ச்சி பண்ணும்போது அத்வைத்தமா இருக்கிறது அதனால தன் இருப்புக்கு எதையும் சாராமல் உள்ளது எதுவோ அதற்கு சத்தியம் தன்னுடைய இருப்புக்கு எதையாவது சார்ந்து இருந்தால் அதற்கு பேர் மித்யா அப்ப மித்யா என்றது ஒரு வஸ்து உண்மையில் விசாரித்து போகுமானால் அப்படி ஒரு வஸ்து இல்லை நெக்ஸ்ட் பாயிண்ட் ஓகே அப்போ நமக்கு கண்ணு முன்னாடி அனுபவிச்சிருக்க உடம்பு மனசு உலகம் உறவுகள் பைசா போட்டு வாங்கின வீடு காரு பைக்கு இல்லை இப்படி போய் சொன்னா நம்மளை என்ன சொல்லுவாங்க தெரியுமா நல்லதா இருந்தா அவன் துக்கப்பட்டோம் ஏற்கனவே துக்கம் இருக்கிறது நம்ம இதை எக்ஸ்ட்ரா ஒரு துக்கம் இருக்கட்டும் நமக்கு எல்லா துக்கமும் போயிடுது ஏன்னா எல்லா மித்தியா பதார்த்தமும் ஆயிடுத்து அதனால சோ இந்த ஆபரணம் அஸ்தி அப்படி சொல்றது ஆபரணத்துக்கான வெயிட்லஸ் கிடையாது அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டா சோ இந்த பிரம்மன் நமக்கு புரிஞ்சிடும் சரி அதனால என்ன சொல்ல வரும் இந்த மந்திரத்துல இரண்டாவது மந்திரத்துல பரத பரதஹா தேர்ஃபோர் பரதகா அக்ஷராத் பரகான் மேலான மாயை காட்டிலும் பிரம்மன் மேலானது ஏதந்திர சத்வான் சுதந்திர சத்தாவான் தேர்ஃபோர் பரதகா அக்ஷராத் பரகா சுதந்திர சத்தாவான் ஓகே அப்ப முதல் மந்திரத்தில் மாயையுடன் சேர்ந்த பிரம்மனை பத்தி பேசினது ரெண்டாவது மந்திரத்தில் மாயையை டிஸ்மிஸ் பண்ணி பியூர் பிரம்மன் பியூர் கி அப்படி சொல்றோம் அந்த பிரம்மனை மாத்திரம் கேவல பிரம்மனை பத்தின பத்தினு பேசினது இப்ப அடுத்த மந்திரம் என்ன சொல்ல போறது மூணாவது மந்திரத்தை அது அதை பத்தின விஷயத்தை படிப்போம் இப்ப மூணாவது மந்திரத்துக்கு போகலாம் யண மனேந்திர ஹம் வாயுர்ஜோ பீ விஷய மூணாவது மந்திரத்திலிருந்து ஒன்பதாவது மந்திர வரைக்கும் சிருஷ்டிக்ரமத்தை பத்தி பேசுறது உபனிஷ் பிரபஞ்சம் யூனிவர்ஸ் எப்படி வந்தது அதை பத்தின விஷயத்தை விசாரம் பண்ண போறது ஓகே சிருஷ்டி விசாரகா 3 இருந்து ஒன்பது என்ன சிருஷ்டி விசாரகா விசாரம் என்ன என்ன அனலைசஸ் என்கொயரி விவாதம் டிஸ்கஸ் ஓகே விளக்கம் படைப்பு அனைத்தும் பிரம்மத்துக்கிட்ட இருந்து வந்தது அந்த படைப்பு சிருஷ்டி எப்படி வந்தது பிரம்மத்துக்கிட்ட இருந்து அப்படின்னா டெக்னிக்கல் வேர்டு சொன்னா அத்தியாரோபம் அத்தியாரோபம் அத்தியாரோபம் என்ன களிமண்ணில் பானை ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது அதுபோல நம்ம பார்த்து அனுபவிச்சிருக்க அனைத்து பிரபஞ்சமும் பிரம்மனிடம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது அப்ப களிமண்ணு தான் இருக்கிறது பானை என்பது இல்லவே இல்லை பானை உபயோகப்படுத்தும் போது சொல்ற ஒரே ஆளு தைரியமான ஆளு இவன் ஒருத்தன் தான் இதுதான் எல்லாருக்கும் கடுப்பாகிறது உபயோகப்படுத்தினே அது இல்லை டிஸ்மிஸ் பண்றமே அது நம்ம ஒரு ஆளுதான் ப்ரெய்ட் நம்ம ஒண்ணும் சொம்மா ஒரு குருட்டு நம்பிக்கையில சொல்ல இது அறிவுபூர்வமா புரிஞ்சுண்டு இதுல இருக்கிற சத்தியத்துவ புத்தியை எடுக்கிறோம் அது போல இந்த ஹோல் பிரபஞ்சம் யூனிவர்ஸ் இருக்க அது இல்லவே இல்லை பார்த்து அனுபவிச்சு இருக்கும் அது இல்லவே இல்லை அத்தியாரோபம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ இது வந்திருக்க சிருஷ்டி எப்படி பிரம்மத்திலிருந்து வந்திருக்கிறது அப்படின்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் மாயுடன் கூடிய பிரம்மத்திலிருந்து முழு பிரபஞ்சம் வந்தது அப்படின்ற இந்த சிருஷ்டி மந்திர சொல்றது எது முதல் மந்திரம் ததே தத் சத்தியம் பாகவாத் அந்த முதல் மந்திரத்தை மூணுல இருந்து ஒன்பது வரைக்கும் கடைசி பத்தாவது மந்திரம் இருக்கிறது அந்த பத்தாவது மந்திரம் எப்படிப்பட்டதுன்னா இரண்டாவது மந்திரத்தினுடைய விளக்கம் திருப்பி கன்க்ளூட் பண்ணி பத்தாவது என்ன செய்ய போறோம்னா இது வரைக்கும் சொன்னதெல்லாம் நீக்கி அது அப்படி ஒண்ணு இல்லை இது பானை இல்ல குஜா சட்டி இல்ல இது இல்ல அது இல்லன்னு சொல்லிட்டு வெறும் களிமண் அப்படி திருப்பி கன்க்ளூட் பண்றோம் பத்தாவது மண் உபரிஷத்து அப்ப மூணுல இருந்து ஒன்பது ஏற்றி வச்சு நாம அனுபவிச்சு என்ஜாய் பண்ற அத்தனை விஷயத்தையும் டீட்டெயிலா படிக்க போறோம் படிச்சுட்டு பத்தாவது கன்க்ளூஷன் அப்படிப்பட்டது இல்லை அப்படி நீக்கும் ஓகே இதுதான் பண்ணப் போறோம் அதனால இப்ப சிருஷ்டியை பத்தி ஏற்கனவே நாம படிச்சிருக்கோம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அது படிச்சவங்க இன்னைக்கு வந்து எண்பது சதவீதம் பேர் இல்லை ஓகே இப்ப வந்திருக்க எண்பது சதவீதம் பேரு படிக்காம வந்திருக்கும் ஓகே அப்படின்னா என்ன எங்க சிருஷ்டி பத்தி டீடைலா சங்கரா டீட்டெயிலா சொல் சுருக்கமா விவரமா சொல் சுருக்கமா விவரமா சொல் டக்கு டக்கு டக்குன்னு அப்படி அப்படி சூத்திரமா சொல்லி கொடுத்துட்டாரு அது வந்து தத்துவ போதம் தத்துவ போதத்துல சிருஷ்டியை பத்தி டீட்டெயில் சொல்லுங்க இப்ப புரியுது சங்கரா சொன்னதுதான் உபனிஷத்து சொல்றது இல்ல உபனிஷத்து சொல்றத சங்கரா நமக்கு புரியல பிரகரணம் என்ன பண்றது புரியுதுல இப்போ ஏன்னா உபனிஷத்து அங்கங்க பாயிண்ட் பண்ணி இது வந்து உத்தம அதிகாரிகளுக்கு பேசப்பட்டது உபனிஷத்து அதனால பிரகரண கிரந்தத்துக்கு நீங்க ஒரு ரவுண்ட் உள்ளர போய் ரெடிமேடா வரும்போது உபனிஷத்து டக்கு டக்குன்னு சொல்றது அங்க அங்க ஓ நம்ம ஏற்கனவே படிச்சது அப்படி உபனிஷத்துல இருக்கிறதா பிரகரண கிரந்தத்துல இருக்கிறது ஓகே சரியா அப்போ இங்க வந்து டீட்டெயில் சரியா புரியல அப்படின்னு சொன்னா என்னோம் என்ன செய்யணும் திருப்பி அந்த டிராயிங் போட்ட மேப்பை வாங்கி படிக்கணும் அங்க போணும் பிரகரண கிரந்தத்துக்கு தத்துவ போதத்தை எடுத்து படிக்கணும் ஓகே தத்துவபோதம் நோட்ஸ் வச்சுருந்தோம்னா அது ஏற்கனவே இப்ப பழைய நோட்ஸ் ஆயிருக்கும் அந்த நோட்டே தொலைஞ்சிருக்கோம் போகிக்கு போயிருக்கோம் ஓகே அப்படி இருக்கும் எம்பி ஸ்திரி சிடி வாங்கி அதை ஒரு தடவை போட்டு கேட்கணும் முந்தானத்துக்கு ஒருத்தர் திடீர்னு போன் பண்ணி தத்துவபோதத்துல என்னமா பொழிஞ்சிருக்கீங்க நீங்க அப்படின் உடனே இம்மீரியட்டா நான் அர்ஜெண்டா அவர்கள் இல்லை இப்ப உடனே நான் சொல்லி ஆகணும் என்ன கேட்டுட்டேன் அதை அதில் இருக்கிற விஷயம் என்னால் தாங்க முடியல சொல்லி ஆகணும் போன் பண்ணி சொல்லிட்டாருதான் அதனால அதெல்லாம் கேட்டு அதனுடைய டீட்டெயில்ஸ் படிங்க சிருஷ்டி திடீர்னு வந்துருத்தா சடனா வந்து அப்படின்னா அப்படி இல்லை சிருஷ்டி வந்து கிரமமாக வந்தது படிப்படியா நம்ம பார்த்து அனுபவிச்சு இருக்க சிருஷ்டி வந்துள்ளது அதனால நாம இங்க என்ன இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம்னா ஏற்கனவே தெரிஞ்சது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லி வைக்கிறேன் தத்துவ போதத்தை இங்க போய் படிச்சு நமக்கு இருக்கிற நேர அவசரத்தில் அதனால ஒரு ஓரளவுக்கு ஒரு ஐடியா மாத்திரம் சொல்லிட நீங்க டீட்டெயில் நான்கு விதமான படிகள் சொல்லப்பட்டது நான்கு விதமான படிகள் என்ன அப்படின்னா முதல் படி ஸ்டெப் சூட்ச சிருஷ்டி சூக்ம பூத சிருஷ்டி அதாவது நம்ம இப்ப பார்த்து அனுபவிச்சுட்டு பூதங்கள் இல்லை பஞ்சபூத பைவ் எலிமெண்ட்ஸ் கிடையாது கண்ணுக்கு தெரியாத சூட்சம பிரபஞ்சம் இருந்தது சூக்ம பஞ்சபூதம் இருந்தது ஓகே சோ இது ஏற்கனவே நமக்கு வந்து முதல் அங்க சொன்ன ஒண்ணு ஒண்ணு எட்டுல பேசப்பட்டது இதே முண்டக உபநிஷத்துல தது அண்ணம் அபிஜாய அப்படி சொன்ன அப்படின்னா அண்ணம்னா இங்க என்ன உபனிஷத்து அந்த பிரம்மன் சிருஷ்டி வரத்துக்கு முன்னாடி தயாராகி இருந்தது சிருஷ்டிக்கு முன்னாடி சூட்சம பூத்தம் வருவதற்கு முன்னாடி பிரம்மன் ரெடியா பிருடன் சேர்ந்து கரெக்டா இருக்கிறது பிரசவிக்கிறது இந்த முதல் ஸ்டேஜ் அண்ணம் அப்படி உபனிஷன் சொல்லிச்சு அப்ப இந்த சூக் சிருஷ்டி வரதுக்கு முன்னாடி மாயையுடன் சேர்ந்து இருக்கிற அந்த காரண பிரபஞ்சம் இருக்கிறது ஓகே அதுல அந்த காரண நிலையிலிருந்து பிரம்மன் மாயையுடன் இருந்து அதுல விதவிதமான தமான சூம பூதங்கள் வந்தது ஆகாச வாயு அக்னி ஜல அண்ட் பிருத்திவி இது அஞ்சு தனித்தனியாக இருக்கிறது ஓகே ஆகாசா இருக்கிறது வாயு செப்பரேட்டா இருக்கிறது ஜலம் செப்பரேட்டா இருக்கிறது அக்னி தத்துவம் செப்பரேட்டா இருக்கிறது ஜல தத்துவம் அதுக்கப்புறம் பிருத்திவி தத்துவம் தனித்தனியாக இருக்கிறது எந்த பார்ல அதிசூக்ஷமமான பார்ம்ல இப்ப பார்த்து அனுபவிச்சு இருக்கிறது அதி சூக்ம பாதல இருக்கிறது ஆகாச வாயு அக்னி ஜல பிருத்திவி சரி அந்த அஞ்சு பூதம் இருக்கிறது அதுதான் அதுல இருந்து என்னதான் இதை வச்சு சூக்ம பூதத்திலிருந்து சிருஷ்டி செகண்ட் ஸ்டேஜ் எப்படி வந்தது சூட்ச சரீரம் வந்தது சூக்ம பிரபஞ்சம் வந்தது சூக்ம பிரபஞ்சம் சூக்ம சரீரம் இரண்டாவது ஸ்டேஜ் ஓகே சூட்சம பிரபஞ்சம் சூட்சம சரீர சிருஷ்டி ஓகே சோ நம்மளுடைய சூட்சம சரீரம் என்னென்ன சூட்சம சரீரம் ஞானேந்திரிய ஐந்து கர்மேந்திரியம் ஐந்து பிராணன் ஐந்து மொத்தம் பதினஞ்சு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் பத்தொன்பது இந்த பத்தொன்பது சூட்சம சரீரமும் அந்த சூக்ம பூதத்திலிருந்து வந்தது எப்படிலாம் வந்தது தத்துவ பூதத்தில் படிச்சுக்கணும் அப்புறம் சூட்சம பிரபஞ்சம் சூட்சம சரீரம் வந்தது அப்ப இத என்ன சொல்லலாம் ஒரு வார்த்தையில சொல்ல சூட்சிக சிருஷ்டி செகண்ட் ஸ்டேஜ்ம பௌதிக சிருஷ்டி பௌதிகனா அந்த சரீரம் பிரபஞ்சம் சேர்ந்தது ஓகே அப்ப முதல் சூக்ம பூத சிருஷ்டியிலிருந்து சூட்சம பௌதிக சிருஷ்டி வந்தது ஓகே மாடிபிகேஷன் ஓகே இந்த அதுக்கு மூணாவது ஸ்டேஜ் நம்ம இப்ப பார்த்து அனுபவிச்சு பஞ்சபூதம் எலிமெண்ட்ஸ் ஆகாச வாயு அக்னி ஜல பிருத்திவிட்டது இந்த செகண்ட் ஸ்டேஜில இருந்து எப்படி வந்தது அதாவது சூட்சம பிரபஞ்சத்திலிருந்து இந்த ஸ்தூல பிரபஞ்சம் வந்தது இந்த ஸ்தூல பிரபஞ்சம் எப்படி வந்தது ஸ்தூல பிரபஞ்சம் அப்படின்னா இந்த சூமத்தில் சம் மிக்சிங் பண்ணி இந்த ஸ்தூல பிரபஞ்சம் வந்தது எவ்வளவு சயின்ஸ் பாருங்க அந்த பஞ்சீகரணம் பேர் அது பேரு பஞ்சீகரணம் அதாவது இந்த ஆகாசம் பஞ்சபூதத்தில் ஒரு பகுதி பிப்டி மீதி பாதி வந்து ஒன் எயிட் ஒன் எயிட் ஒன் எய்ட் நாலு சேர்ந்து ஆகாசம் வந்தது ஓகே அப்படி இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்லையும் மற்ற எலிமெண்ட் ஒன் எய்து இருக்கிறது மற்ற நாலுமெண்ட் இருக்கிறது அதுக்கு பேரு பஞ்சீகரணன் பேரு பஞ்சீகரணம் செய்யப்பட்டு வந்தது மூன்றாவது ஸ்டேஜ் பூத சிருஷ்டி வந்தது நாலாவது ஸ்டேஜ் என்ன வந்ததுன்னா ஸ்தூல பிரபஞ்சம் அண்டு ஸ்தூல சரீர சிருஷ்டி நம்முடைய உடம்பு அகில சரீரங்கள் அனைத்து ஜீவராசிகளுடைய சரீரங்களும் அதிலிருந்து வந்தது ஓகே நானாம் விதமான பதினான்கு லோகம் பிளஸ் விதவிதமான சரீரங்கள் வந்தது ஸ்தூல பௌதிக சிருஷ்டி நாலாவது ஸ்தூல பௌதிக சிருஷ்டி இன்னொரு முறை கூட சொல்லிறேன் நம்பர் ஒன் வந்து சூட்சம பூத சிருஷ்டி அதாவது சூட்சம பஞ்சபூதம் வந்தது செகண்ட் அதிலிருந்து மாடிபிகேஷன் பண்ணி சூக்ம பௌதிக சிருஷ்டி வந்தது அதாவது சூக்ம பிரபஞ்சம் பிளஸ் சூட்ச சரீரம் என்னாச்சு அதிலிருந்து ஸ்தூல பூத சிருஷ்டி வந்தது ஸ்தூல பூத சிருஷ்டினா பஞ்சீகரணம் செய்த ஸ்தூல பஞ்சபூதம் சரி நாலாவது என்னது ஸ்தூல பௌதிக சிருஷ்டி வந்தது ஸ்தூல பிரபஞ்சம் ஸ்தூல சரீரங்கள் வந்தது இந்த அப்படி மேடின் பாடி மேடின் பஞ்சபூதே எலிமெண்ட் ஆக்கப்பட்டது இந்த ஸ்தூல சரீரம் ஓகே இப்போ நம்ம மந்திரத்துக்குள்ள போனோம்னா ரெண்டாவது மந்திரத்துக்குள்ள போன பாடக் அர்த்தக் அப்படின்னு இருக்கிறது பாடக்கிரமா முதல் வரி அர்த்தக் வரையில் போவோம் வரையில் மூணாவது மந்திரத்தில் என்ன சொல்றது கம்ற அதுதான் கரெக்டா இருக்கு ஆகாசம் கம்ன ஆகாசம் மாயையுடன் கூடிய பிரம்மன் மாயினுடைய மாயினுடைய சப்தம் என்ற குணம் சேர்ந்த பிறகு அது ஆகாசமாக மிலிர்கிறது பரிணாமமாகிறது மாயினுடைய சப்தம் என்ற குணம் இதுல சேர்ந்த உடனே மாடிபிகேஷன் ஆகாசமா வருது ஓகே நம்ம பார்த்து அனுபவிச்சிருக்க இந்த ஆகாசம் மாயினுடைய சப்த பதார்த்தம் ஓகே அது ஆகாசமாக மாறியுள்ளது அதோட இந்த ஆகாசம் சப்த மாயோட ஸ்பரிஷ என்ற மாயினுடைய குணம் சேர்ந்த உடனே அது வாயு தத்துவமாக மாறுகிறது வாயு தத்துவமாகிறதுணாபமாகிறது அதோட சப்தஸ்பரிஷ மாயினுடைய மூன்றாவது குணமாகிய ரூப அந்த தத்துவமான பிறகு அக்னி தத்துவமாக மாறுகிறது ஜோதி அதுக்கப்புறம் என்ன ஆகிறது இந்த சப்தஸ்பரிஷ ரூப ரச்ச தத்துவம் சேரும்போது மாயினுடைய ரசத்துவம் சேரும்போது ஆபா ஆபகன ஜல தத்துவம் ஆகிறது அதன் பிறகு என்ன ஆகிறது சப்தஸ்பரிஷ ரூப ரச்ச கந்த அந்த கந்த மாயினுடைய குணம் அதுல சேர்ந்த உடனே மாடிபிகேஷன் ஆன பிறகு பிருத்திவி தத்துவமானது டெவலப் ஆச்சு பூமியானது தோன்றியுள்ளது அதனால இங்க வாயு ஜோதிகி ஆபகா பிருத்திவீகி சூக்ம தத்துவம் இங்க படிச்சுமே இது வந்து நம்ம அனுபவிச்சு ஸ்தூலத்து பத்தி பேசலை சூக்ஷமத்தை பத்தி பேசப்படுகிறது ஓகே சூக்ஷம தத்துவம் பேசுறது மந்திரம் சூக்ஷம பஞ்சபூதத்தை பத்தி பேசுறது நோட் ஓகே அதனால இங்க அடுத்தது என்ன சொல்றது மந்திரத்துல பிருத்திவிஸ்வசிய தாரிணி விஸ்வஸ்ய தாரிணி பிருத்திவிக்கினுடைய அப்ஜெக்டிவ் அடைமொழி என்ன பண்றது விஸ்வசிய தாரிணி இந்த நம்ம பார்த்து அனுபவிச்சுட்டு பூமி அந்த சூட்சம பிரித்திவியிலிருந்து வந்தது அந்த சூட்சம பிருத்திவி அண்ட சராசரங்களுக்கும் ஆதாரம் தாரிணி தாரிணா அதுக்கு தாங்கின்றிருக்கிறது தாங்கின்றதுன்னா பிருத்திவிஸ்வசாரிணி விஸ்வஸ் அனைத்து பிரபஞ்சத்தையும் தாங்கின்றதுன்னா பூமி எந்த பூமி நம்ம பார்த்து இப்ப அனுபவிச்சு ஸ்தூல பூமி இல்லை சூக்ஷமாக இருக்கிற பிருத்திவிஸ்வசிய தாரிணி தாரிணினா தாங்கின்றது ஆதாரம் இப்ப முதல் வரிக்கு வரணும் முதல் வரியில ஏதஸ்மாத் ஜாயத்தே ஏத்தஸ்மாத் மேல சொன்ன சூக்ம பூத்தத்தும் ஏத்தஸ்மாத் ஏத்தஸ்மாத் என்ன இதனிடம் இருந்து எதனிடம் இருந்து பிரம்மத்தினிடமிருந்து ஜாயத்தே தோன்றியது அந்த சூக்ம பஞ்சபூதம் மாயுடன் கூடிய பிரம்மனிடமிருந்து தோன்றியது அப்போ நிலை வந்து நமக்கு இந்த சூக்ம பஞ்சபூதம் தோன்றியது அது இங்க என்ன சொல்றது பாருங்க நெக்ஸ்ட் முதல் வரியிலே இரண்டாவது நிலையை பத்தி சொல்றது சிருஷ்டியோட செகண்ட் ஸ்டேஜ் பிராணகா மனஹா சர்வ இந்திரியானிச்சே பிராணா மனகா சர்வ இந்திரியானிச்ச ஏத்தமாக ஜாயத்தே அப்படி போட்டுக்கணும் இந்த பிரம்மனிலிருந்து பிராண தத்துவம் வந்தது மனசு வந்தது ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் வந்தது ஓகே சர்வ இந்திரியானிச்ச அப்படின்னா ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் அதாவது சூக்ம சரீரம் இந்த பிரம்மத்திலிருந்து வந்தது இது இது சொல்லப்பட்டிருக்கிறது ஓகே இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பத்தி नालं कूरपे नाल मंत्र पढ़प अग्निर्मूर्ता सक्षुषि चंद्र सूर्य दिश्रोत्रे वाक्वृत्ताचा वायु प्राणो हृतय विश्म्य पदप्या सर्वभूतात् सर्वभूतारात् okay. इपनिषत् वि अना மூணாவது நில இருக்கிற ஸ்தூல பூத சிருஷ்டி இருக்க அதை பஞ்சீகரணம் ஸ்டேஜுக்கு போறேன் அப்படி சொல்லிரு பஞ்சீகரணத்தை பத்தி சொல்ல நாலாவது நில இருக்கிற சிருஷ்டி அந்த சிருஷ்டியை பத்தி சொல்றது ஓகே அந்த நாலாவது சிருஷ்டி எப்படி வர்ணிக்கப்படுகிறது ஒரு மனுஷன் மாதிரியே வர்ணிக்கப்படுகிறது ஓகே இந்த ஹோல் பிரபஞ்சம் சரீரம் எப்படி வந்திருக்கிறது பிரபஞ்சமும் பிரபஞ்சம் சரீரங்கள் அது எப்படி வந்தது நாலாவது மந்திரத்தை விவரமா சொல்றது பூபாத சுரநில நில சந்திர சூரிய நேத்திரே எங்க வருது விஷ்ணு சாதன கருணாசாசிரோ தௌர் முகமபிதகனோ எஸ்யாஸ்தேய்திக என்ன சொல்றாரு பகவான அங்க பத்தி புல்லா பகவானுடையது சொல்லப்பட்டிருக்க என்ன எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது எவருக்கு பூமி பாதங்களாகவும் வானம் நாபியாகவும் வாயு பிராணனாகவும் சந்திரனும் சூரியனும் கண்களாகவும் திக்குகள் காதுகளாகவும் தேவலோகம் தலையாகவும் அக்னி வாயாகவும் சமுத்திரம் அடிவயிராகவும் அமைகின்றதோ எவருடைய வயிற்றில் தேவர் மனிதர் பறவைகள் மிருகங்கள் நாகர் கந்தர் அசுரர் என விரிந்த உலக விசித்திரமா விளையாடி கொண்டிருக்கிறதோ அந்த மூலக வடிவனுள் ஈசனராகிய இருக்க விஷ்ணுவை நமஸ்கரிக்கிறேன் திரிபுவன வபுஷம் விஷ்ணு இந்த உபநிஷத்தில் இருக்கிறது அப்படி இல்லை உபநிஷத்தில் இருக்கிறது தான் விஷ்ணு சகசிரநாம இருக்கிறது ஏன்னா உபனிஷத்து விஷ்ணு சகசிரநாமம் செகண்ட் புரியுது இது வேதவியாசிர பண்ணினது மகாபார்கம் அதுக்கு முன்னாடி உள்ளது இந்த உபநிஷத்து உபநிஷத்து ஆதாரம் வேதம் ஆதாரம் வச்சுக்கோங்க வேதம் ஆதாரம் ஆதாரமா இருக்கிற எல்லா விதமான சோர்ஸ் ஆஃப் நாலேஜ ஃபாரின் மாதிரி நம்மளை பண்ணிட்டான வேதம் வந்து நம்முடைய ஏதோ யாரோ படிக்க வேண்டிய புஸ்தகம்னு படிச்சு விட்டுருந்தேன் எவ்வளவு முக்கியமான விஷயத்தை அதுவே நமக்கு இல்லைன்ற மாதிரி ஆக்கிட்டானு வெரி டேஞ்சரஸ் இதுதான் டேஞ்சரஸ் ஓகே ஸோ அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க கிரேட் அதனால இங்க அதே விஷயத்தை தான் மந்திரம் சொல்றது இதே மந்திரத்தை தான் இந்த விஷ்ணு சகசராமனை நம்ம ஒரு காலத்தில் படிக்க போகிறோம் பார்த்த பிரம்மத்துருடைய ஸ்தூல சரீரம் இந்த பிரம்மத்து வந்து விராட் அப்படின்னு சொல்றேன் நமக்கு எப்படி சரீரமோ அது போல பிரம்மம் மாயுடன் கூடியிருக்கும் போது அதுக்கு பேர் ஈஸ்வரகா பகவான் கடவுள் இறைவன் காட் என்ன சொல்ற சாஸ்திர பிரகாரம் அதுக்கு பேரு ஈஸ்வரகா ஈஸ்வரகனா சிவன் கிடையாது ஈஸ்வரனா பகவான் அப்படி இந்த ஈஸ்வர வார்த்தையை நம்ம பிராக்டிஸ் ஆகட்டும் அப்ப மாயையுடன் கூடிய இந்த ஈஸ்வரனுக்கு எப்படி இருக்கான் அப்படி அவனுக்கு காரண சரீரம் அந்த ஈஸ்வரனுக்கு காரண சரீரம் எது அப்படின்னா இந்த காரண சரீரம் எதுனா சூட்சம இந்த காரணம் சூக்ஷம பூதம் இருக்கு இல்லையா அந்த சூட்சம பூதம் மாயுடன் பிரம்மன் சேர்ந்திருக்க அந்த சூக்ம பூதம் மாயுடன் கூடியது எதுவும் அதுக்கு பேரு காரண சரீரம் ஈஸ்வரனுக்கு அதுக்கு அந்த காரண சூக்ம பூதத்தில் அபிமானம் வச்ச ஈஸ்வரனுக்கு பேரு அந்தர்யாமி அந்தர்யாமி அதுக்கு பேரு காரண சரீரம் ஓகே சரி அதுக்கப்புறம் என்ன இருக்கிறது இந்த சூக்ஷம பிரபஞ்சத்துல இருந்து சூட்சம சரீரம் வந்தது ஓகே சூட்சம பிரபஞ்சம் சூக்ம சரீரம் ஊர்ணாபின் இந்த மந்திரத்திலே படிச்சோம் தன்னிடத்திலிருந்தே வந்திருக்கிறது அப்படி உருவாக்கப்பட்டிருக்க அத்தனையும் இந்த சூக்ம பிரபஞ்சம் இருக்க அதுக்கு பேரு அந்த ஈஸ்வரனுக்கு பேரு இரண்ய கர்ப்பன் இரண்ய கர்ப்பன் அதுக்கு பேரு பகவானுடைய சூக்ம சரீரம் பகவானுடைய ஸ்தூல சரீரம் எது அப்படின்னா நாம பார்த்து அனுபவிச்சு இருக்க இந்த ஹோல் யூனிவர்ஸ் ஸ்தூல பிரபஞ்சம் இந்த ஸ்தூல பிரபஞ்சம் ஈஸ்வரனுடைய விராட் ஓகே அப்ப ஈஸ்வரனுக்கு ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் காரண சரீரம் ஸ்தூல சரீரம் இந்த முழு பிரபஞ்சமும் ஸ்தூல பிரபஞ்சம் பகவானுடைய சூட்சம பிரபஞ்சம் எது அப்படின்னா சூட்சம பிரபஞ்சம் பகவானுடைய காரண பிரபஞ்சம் எதுவோ அதுக்கு பேரு இரண்யகரும் அந்தர்யாமி ஓகே நமக்கு எப்படி ஸ்தூல சரீரம் சூட்சம சரீரம் காரண சரீரம் சொல்றமோ அது போல இது வந்து முழுக்க காஸ்மிக் முழுக்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் பிரிச்சுட்டும் அப்போ இங்க நாலாவது மந்திரம் என்ன சொல்றது இந்த ஹோல் விளாட்டத்துல இருக்கிற பிரபஞ்சத்தை பகவானா ஈஸ்வரனுடைய தலை காலு கண்ணு மூக்கா வர்ணிக்கிறது ஓகே அப்போ நீங்க பகவானை பார்க்கணும் அப்படி சொன்னா இப்ப வந்து யாராவது நம்மளுடைய நண்பரையோ உறவினரையோ பார்க்கணும்னா என்ன செய்யணும் என்ன செய்யணும் கண்ணை தொடர்ந்து பார்க்கணும் இல்லையா கண்ணை தொடர்ந்து எதிர்க்கிற ஆளை பார்க்கணும் அது போல பகவானை பார்க்கறதுன்னா எங்க போய் பார்க்கறது எங்க போய் பார்க்கறதுன்னா கண்ணை தொடர்ந்து பார்க்கறது எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் ஈஸ்வரா புரியுது ஈஸ்வரத்துடைய ஸ்தூல சரீரம் இப்ப நான் ராமச்சந்திரன் பார்த்தேன் கிருஷ்ணனை பார்த்தேன் முருகனை பார்த்தேன் சந்திரனை பார்த்தேன் கோட்டியை பார்த்து சொல்றேன் இல்லையா யார பார்த்து அந்த உருவத்தை பார்த்து சொல்றேன் அதே போல பகவானை பார்த்து சொல்றேன் என்ன சொன்னோம் தைரியமா போய் வீட்டுல போய் சொல்றேன் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் காட்டுங்களே முதல்ல தோசை பண்ணி போடு அப்படி சொன்ன அதனால இங்க என்ன விராட்டம் எஸ்ய எவரிடம் இருந்து இந்த விராட்ட ஸ்வரூபம் வந்தது அக்னிர் மூர்த்த தலை மூர்த்தா மூர்தினி அக்னி அக்னி என்ன இங்க அக்னி நெருப்பு கிடையாது சொர்க்கம் பகவானுடைய தலை எதுன்னா சொர்க்கம் ஓகே அப்ப தலையை சொர்க்கம் மாதிரி வச்சுக்கணும்னு அர்த்தம் நிறைய பேர் சில பேர் ஒரு தலை ராவணேஸ்வரன் இருப்பான் பத்து தலை செய்யலாமா செய்யக்கூடாது ஒரே விஷயத்தையும் காலையிலிருந்து ராவணேஸ்வரன் தலை இருக்கா அக் கண்ணு கண்கள் எதுனா சந்திரனும் சூரியனும் தான் அவருடைய கண்கள் பகவானுடைய கண்கள் எது சந்திரன் சூரியன் அப்ப கண்ணோட கண்ணு பார்க்கணும்னா நீ சந்திரனையும் சூரியனையும் பார்த்துன்னா பகவானுடைய கண்ணு பார்க்கிற புரிய எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய விஷயம் நமக்கு பெரியவங்க கொடுத்திருக்காங்க பாருங்க இவ்வளவு பெரிய வர்ஷிப்பு பண்ணிட்டு இருக்கும் துக்கடா பசுக்கெல்லாம் வந்து நம்ம மதம் மாத்திட்டு இருக்காங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு இடத்துல போயிருக்கிற ஆளெல்லாம் முழு யூனிவர்ஸியே பகவானை பார்க்க ஈஸ்வர பார்த்து சொல்றது சக்குர காது காது எது பகவானுடைய காது எது பகவானுடைய காது எதுனா திசா direction ஓகே நீங்க வந்து நீ வந்து சந்திரனை பத்தி ஏடா குணமா பேசுறன்னு வச்சுக்கோ எப்ப பேசுவ அந்த சந்திரனை தப்பு தப்பா பேசுற எப்ப பேசுவ சந்திரன் இல்லாதப்ப பேசுவேன் இல்லையா எதிர்க்க பேசின சண்டை போடுவான் இல்லையா அவன் இல்லாதப்ப கண்ணாமண்ணு சொல்லுவேன் இல்லையா என்ன காது கேட்கும் அவனுக்கு அவனுக்கு காது கேட்காதபடி பேசுவோம் இப்போ ஒரு ஆளை நீ ஏமாற்ற முடியாது எது பேசினாலும் அவர் கேட்டுருவார் திசைகள் முழுக்க பகவானுடைய காது நீ எத பேசினாலும் பகவான் காதில் ரகசியம் பேச முடியாது அதனால நீ பேசுறது கேர்ஃபுல்லா பேசணும் எல்லாம் பகவான் காதுக்கு போறது காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நீ என்னெல்லாம் பேசறியோ பகவானுடைய காதுக்கு போறது இது புரிஞ்சுன்னா நம்ம கேர்ஃபுல்லா பேசுவோம் யோ இதுவரை அவங்க காத்துல போய் தொலைய போறது போறதா அதனால திசைகள் தான் பகவானுடைய காது அப்புறம் என்ன அவருடைய வாக்கு நான் பகவானுடைய பேச்சை கேட்கணும் பகவானுடைய பேச்சை கேட்கணும்னா எப்ப பேச்சனும் எப்ப கேட்க எப்ப பேக்க முடியும் வேதா பகவானுடைய பேச்சு எதுனா வேதம் வேதம் இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது என்னது பகவானுடைய பேச்சு நான் இப்ப சொல்லி சாட்சாத் பகவான் சொல்றத கேட்டு பகவான் சொல்றத கேட்காம அங்க போய் உஸ்மான் ரோட்ல போய் என்ன அர்த்தம் பகவானுடைய பேச்ச மீதி பேர்ல யார் யாரும் பேசுறது கேட்டுங்க புரியுது பேச்சை கேட்கணும்னா சனிக்கிழமை கண்டிப்பா வந்து சேர்ந்து வாக்கு அவருடைய வாக்கு வேதத்தின் ரூபத்தில் இருக்கிறது அது எப்படிப்பட்ட வேதமா விவருத்தா விவருத்தான பிரசித்தமான வேதம் ஓகே பிரசித்தமான வேதம் தான் அவருடைய பேச்சாக இருக்கிறது அதனால நம்ம வகுப்புக்கு வந்தா தான் உபநிஷத்து கேட்டதான் அவருடைய பேச்சை கேட்டதா அர்த்தம் ஓகே ஓகே சண்டே கிளாஸ் வந்தா கூட இல்ல சனிக்கிழமை கிளாஸ் வரவங்க தான் பகவானுடைய பேச்சை கேட்க ஏன்னா உபநிஷத்து வேதம் ரொம்ப கொஞ்ச ஆராய் தெரியும் அவர் மெதுவா விட்டாருன்னா அது தென்ட்ரல் காத்து நீ கிளாஸுக்கு வராம கொஞ்சம் கோபமா விட்டாருன்னா அதுதான் சுனாமி காத்து ஓகே சரி அவருடைய கிருதயம் எங்க இருக்கிறது கிருதயம் வந்து விஸ்வம் இருக்க பகவானுடைய நீ காலையில் எழுந்திருச்சு காலையில் எழுந்திருச்ச உடனே பூமி தொட்டு நமஸ்காரம் என்ன என்ன அர்த்தமா இருக்க யூனிவர்ஸ் இந்த பின்னாடி படத்தில் காட்டுறையா இந்த படத்தில் காட்டுற யூனிவர்ஸ் பெரிய நமஸ்காரம் இமேஜினேஷன் பண்ண இந்த யூனிவர்ஸ் திருவிடியை நமஸ்காரம் பண்ண அந்த பூமியை தொட்டு நமஸ்காரம் பண்ணி யூனிவர்ஸ் இதுக்காகவே பகவான் கீதையில் என்ன சொல்றார் பத்தாவது பதினோராவது அத்தியாயத்தை ரெண்டு அத்தியாயத்தை இந்த ஒரு மந்திரத்துக்காக செலவு பண்றத்தை விளக்கிறதுக்கு அந்த எக்ஸசைஸ் பண்ணும் தெரியுமோ நமக்கு இந்த உலகத்து மேல இருக்க துவேஷம் இருக்க வெறுப்பு இருக்க காழ்ப்பு இருக்க அதெல்லாம் எடுக்கிறது அது எடுத்த எல்லாமே ஈஸ்வரஸ்வரூபம் மருந்து யாரை திட்ட முடியும் திட்டத்தான் முடியுமோ திட்டதா மனசு வருமோ திட்டது ஆகுமோ பகவானி நேரா திட்டுற மாதிரி ஆகுமோ ஐயோ நேற்று அந்த ஆளை திட்ட பகவானதான் ஏன் சொல்றாரு ஏ அந்தராத்மா எல்லா ஜீவராசிகளுடையனுடைய அந்தராத்மாவாக இருக்கிறேன் மனசாக இருக்கிறேன் ஏஷா ஏஷனா இந்த விராட ஸ்வரூபத்தில் இருக்க ஈஸ்வரா நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் அனைத்து ஹிருதயமாக இருக்கிறேன் அப்ப எல்லாருடைய இருக்கிறவர் யாரு அந்த இருக்கிறவர் இந்த மந்திரம் உபனிஷத்து மந்திரம் கொடுக்கிறது இந்த உபனிஷத்து கொடுக்க மந்திரத்தை தான் விஷ்ணு சகஸ்திர இருக்கிறது அதான் கீதையில சொல்லப்பட்டிருக்கிறது பத்து பதினோராது அத்தியாயத்தில் எதுக்கு நம்ம இன்னொரு உபநிஷத்தில் பார்த்தோம் எல்லாத்தையும் ஈஸ்வர சுரூபமா பாரு அப்படி ஈசா வாசி மிதம் ஜெகத் அப்படி சொன்னது ஒரு உபனிஷத்தை விரிந்து பறந்து அனைத்துமாக இந்த பேத புத்தி போய் அபேதமாக நமக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும் அமைதி வரும் ஆனந்தம் வரும் இது எப்ப வரணும் எப்ப வரணும்னா நம்ம ஆபீஸ்ல போய் அந்த ஆளை முறைச்சு பார்த்து நம்மளை முறைக்கிறாரு திட்டுறாரு யாரு நம்முடைய எம் பாஸ் சாட்சாத் விஷ்ணு சுரூப் வந்துட்டுன்னா சக்சஸ் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதத்யே பூர்ணஸ்ய பூர்ணமத பூர்ணமேவா வசிஷே ாரி ஓரு நம ஹரி ஓ